அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியில தேசிய மாணவர்கள் சிந்தனையின் தலைப்பு வெற்றி பெற வெற்றியை நாம் தேடி போய் கண்டுபிடிக்க வேண்டும் மேம்போக்கான தேடுதல்கள் பதிலை கண்டுபிடிக்க உதவாது ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் எப்படி என்ன செய்தார்கள் என்பதை தேடி பார்க்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கான செயல்களை நாம் தினமும் மேற்கொள்ள வேண்டும் நமக்குள் மறைந்திருக்கும் தாளந்துகளை கண்டுபிடிக்க வேண்டும் சிறு நமக்குள் சில திறமைகள் இருந்து இப்பொழுது காணாமற் போயிருந்தால் அதையும் தேடுதல் பட்டியலில் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் வெற்றிகள் சுலபமாக கிடைத்து விடுவதில்லை அது திறந்த வழியில் நுழைந்து செல்வது போன்று லகுவானது அல்ல ஆசைப்படுவது மட்டுமே வெற்றிக்கு ஆதாரமாகாது தடைகள் வரும் அதை தாண்ட வேண்டும் நமது பாதையில் பல கட கதவுகள் மூடப்பட்டிருக்கும் மூடியிருக்கிறதே என்று மலைத்து விடாமல் அதை தட்ட வேண்டும் தடைகள் தகர்க்கப்படும் வரை கதவுகள் தொடர்ந்து முயல வேண்டும் முயற்சிகளை பாதியில் நிறுத்திவிட்டால் நமது லக்கை அடையாமல் போய்விடும் ஆகவே வெற்றி பெறும் முனைப்போடு ஒவ்வொரு நாளும் நமது செயல்களை நாம் மேற்கொள்ளும்போது நிச்சயமாகவே வெற்றியை நாம் பரிசாக பெற சிந்திப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி